சிகர்களுக்கு எங்களின் அன்பான வணக்கங்கள் வாணி கேசட்ஸ் வழங்கும் நாடகப் பிரியாவின் இருபத்தி மூன்றாவது தயாரிப்பு குழந்தசாமி பொதுஜன தொடர்பு ஈவேரா மோகன் இசை பூவை முரளி வசனம் கோவி கோவன் கதை நாடகமாக்கம் இயக்கம் எஸ் வி சேகர் நாடகப் பிரியாவின் சாமி... வணக்கம் தலைவா நீங்க பொதுநல புலி ஐயம்பேட்டையார் நான்டா நீங்க நான் சூளுர் பேட்டையார் எதிர்கட்சிக்காரங்க என்ன செல்லமா சுரண்டல் சூளுர் பேட்டையாரு கூப்பிடுவாங்க அவ்வளவு பெரிய இல்லையா பெண்ண பாப்பா நீ என் பொண்ணு ரெடிமேட் ராதிகா தலைவா பொங்கல்ானையை செஞ்சு வித்தாரே ஜோலார் பாட்டியார் அவர் மேல ஒரு கேஸ் சொல்லி வந்த பொங்கல் பானையில் எந்த மண்ணா எல்லாம் பெருசா கேக்க வந்துட்ட சூப்பரா பன்ச்சர் பண்ணிட்டீங்க தலைவா தலைவா இது உங்களுக்கு நூத்தி எட்டாவது எட்நூத்தி ஒன்றாவது என்ன என்ன நானே திட்ட எனக்கு இந்த மார்கன் வியாதி உண்டு அதான் அடிக்கடி நம்பரை மாத்தி சொல்லிடுவாங்க இந்த மார்கன் வியாதி உனக்கு கொஞ்ச நாளாதான் அறுபது வருஷமாச்சிட்டு போதும் எடுத்துட்டு போயிட்டுதான தலைவா இத கண்ட இடத்துல வைக்க முடியாது ஏற்கனவே எங்க இருந்ததோ அதே இடத்துல வைக்கிற வரைக்கும் இது என் கையிலேயேதான் இருக்கும் எங்க இருந்தது எங்க தெரி கணத்து ஓரமா இருந்தது சொன்னா கேளுங்க பாத்து தரங்க சொன்ன கேட்க மாட்டேங்குது போதும் மழை பெய்யும் என்ன ஏ, உடனே வரல ஒன்னு டைவர் பாக்குற பழக்கத்தை விட்டு தொலைக்க புரியா தெரியலயே மூஞ்சிய பாரு அழுது அழுது தர்பூசணி மாதிரி வீங்கிருக்கு என்ன இது விஷயமா அவங்கிட்ட பேசி ஆகணும் இந்த போட்டோம் அடிப்பேன் அந்த சீரியல்ல வர பிரீத்தி மாதிரி எனக்கு ஒரு மருமக கிடைச்சா போது நல்ல பொண்ணு தெரியுமா பிரீத்திக்கு என்ன பிரெஷர் குக்கரா கேரண்டி குடுக்கறதுக்கு நீ இப்படியே சீரியல் சீரியல் பேசிட்டு இருந்த நான் சீரியஸ் ஆயிடுவேன் சொல்லிட்டேன் என்னங்க நீங்க சூள மெதா சீரியல்ல வர முத்த பாண்டிய மாதிரி இவ்ளோ டென்ஷன் ஆகுறிங்க போதும் போதும் இந்த போட்டோ பாருங்க வந்து ரொம்ப அழகா இருக்க இல்லையா பின்ன நம்ம பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் நாலு லட்சாதிபதி மாத்திக்க போறீங்களா காரணத்தை நான் சொல்றேன்மா கல்யாணத்து வரவங்க யாருமே மொய் எழுத கூடாது அதுக்கு லாட்ரி டிக்கெட் வாங்கி கொடுத்துனும் அப்பா சொல்ல போறாரு இதுல என்னடா தப்பு விழுந்தா வீட்டுக்கு நாட்டுக்கு இப்ப எல்லாம் விழுந்தா கூட நாட்டுக்குதான் சொல்றேன் ஒரு வருஷமாச்சா யாருக்குமே பிரைஸ் குடுக்கல சொல்றாங்க அரசு நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கா சிவா இந்த பொண்ணுட போட்டோ பாரு உனக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லி தமிழ் மகள் பொ பொன்மாரி பூட்டாள் சொன்ன உங்க பையன் இது கூட தெரியாதா சிவா இந்த பொண்ணு இருக்கா அம்மா உங்களுக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிறேன் நம்பிக்கை சிறில் மாதிரி நம்ம மேல நம்பிக்கை இருந்தா நம்மளையே செலக்ட் பண்ண சொல்லுவா அதெல்லாம் ஒண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா உங்களால்தான் சொல்லி தப்பிச்சுக்கலாம் அதுக்காகதான் போட் இதாண்ட பொண்ணோட போட்டோ பேரு ராதிகா வயசு இருபத்தி ஓகே வணக்கம் தலைவா என்னடா திடீர்னு இந்த சிலைய நீ இன்னும் திருப்பி வைக்கலயா பங்கர் பண்ண ஊர்ல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு பால் வேலை ஏறி போச்சு பஸ் டிக்கெட் ஏறி போச்சு தீவிரவாதிகள் போலீஸ் இறங்கி அப்படியே நடந்து போறாங்க அதெல்லாம் கேக்க மாட்டீங்க இந்த சிலையை கையில வச்சுட்டு பாலிட்டிக்ஸ் பண்றியா இப்போதைக்கு இதுதான் பரபரப்பான பிசினஸ் பிசினஸ் பண்றீங்களா கரெக்டா சொன்னீங்கப்பா யாரு இதுவா எனக்கு கவர்மெண்ட்ல செக்யூரிட்டி குடுத்துட்டாங்க என்ன தலைவா ராத்திரி பத்து மணிக்கு வீட்டுக்கு போனா வரிசையா பத்து பதினஞ்சு அதுக்காக உனக்கு ஒரு செக்யூரிட்டியா கைல போட்டோ பெண் பார்க்க படலமா ஏகப்பட்ட போட்டோ வந்தது அதுல குளுக்க தேர்ந்தெடுத்திருக்காங்க வேஸ்டா வச்சிருப்பீங்களா போட்டோ என்ன கொடுங்களேன் பழைய பேப்பர் கட்டி நடத்துறேன் என்ன தெளிவா இவ்ள கேவலமா பேசுற இதை விட கேவலமா உன்ன பேச முடியாது நானும் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிக்க வேணாவா கண்டிப்பா என்ன தலைவா நிஜமான அழகி வேணுமா காலையில பேப்பர் படிக்கல பெரம்பூரில் ரெண்டு பேரும் ஜாமீன் எடுத்து கொடுவே வச்சுக்கலா உன்னை கேட்டதே தப்புதா கேட்டேன் அன்னி போட்டா கூட பாத்து தந்துற தள்ளி வச்சு பாரு நாப்பத்தி ரெண்டு என்ன தலைவா போயும் போய் நாப்பத்தி ரெண்டு வயசு முஸ்லீம் ஆயக்க ஆமாண்டா இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு நான் பாடுபடுறேன் என்னடா இருக்கு ராதிகா வயசு இருபத்தி நாலு போட்டு என்ன படிக்கிறீயாத்தி சொல்லிட்டாடா என்னடா வித்தியாசமான மார்கன் வியாதி வலது கண்ணு எடுத்துகண்ணா தெரியுது என் கண்ணேருக்கே ஒரு சவாலா இருக்கான் உனக்கு டாக்டர் குமரி முத்துவா முத்துக்குமார் அடப்பாவி அதையும் சொல்றியா நாளைக்கு அவர்கிட்ட அப்பாயின் வாங்கிருக்கேன் எப்படியே பண்ணப்படுத்த சொல்லிருக்க ஸாரி டாக்டர் முத்துக்குமாரா டேய் வானாண்டா அம்மா சொன்னாங்க டாக்டர் முத்துக்குமார் ஒரு போலி டாக்டரா நேத்திக்கு ஒரு ஆள் போய் கண்ல போறேன்னு சொல்லி இருக்க கண்ணுல போறதானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணையே நாய்க்கு போட்டாரு அம்மா சொன்னாலே கோலமா கண்ணைக்கு மாதிரி ஒரு பொண்ணு பாக்க வந்துருக்கு சார் கண்ணிக்கு மாதிரி என்ன பாக்க வந்திருக்காளா அட்ரஸ் விசா இருக்கியா சார் கோபால வருமான சொல்லு வணக்கம் வணக்கம் தான் உட்காந்துருப்போம் அஞ்சு மணிக்கு அலாரம் அடிச்சோம் மூஞ்சி கை வீட்டு வீட்டுக்கு போயிடுவோம் இல்ல சார் மிஸ்டர் சிவச்சந்திரன் நான் தான் சிவச்சந்திரன் நீங்க எல்லாருக்கும் கேள்விப்பட்ட ஒரு சேசுதான் காப்பாத்துறமா நினைச்சுட்டேன் அதாவது இந்த சோப்பு ஊது ஊத்தி இதெல்லாம் கடைவிலையோட பிரச்சலா வைப்பாங்களே அதான சட்டம் போட்டு இருக்காங்க நீ ஆபீஸ்ல கொண்டு வந்து இங்க எனக்கு வெத்தல பாக்கு போடுற பழக்கம் கூட கிடையாது கோவிலுக்கு போனா கூட அர்ச்சகர் கிட்ட ஐம்பது பைசா எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்போ நல்ல மூக்குப்பொடி இருக்கு சார் மூக்குப்பொடியா ஏன் கத்தனப்பொடி சார் இந்தியன் படையாடு அவருதான் என் மூக்க பார்த்தா பொடி போடுற மூக்கு மரியா இருக்கு பொடி போடுறவங்க ரெண்டு வரல மூக்கு ஒரு ஜாகபிள் சிக்ஸ் இருக்குங்க சார் ட்ரிபிள் சிக்ஸ் ஆமா சார் ட்ரிபிள் போட்டி கம்பெனி விளம்பரத்துக்காக சாரி விலையில குடுக்குறேன் சார் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமா கிளம்பினாம்பிள் தர குடிச்சு பாக்குறீங்களா வேணம்மா நீயே சிகரெட் குடிச்சு மூக்கால போகவிடு நான் சந்தோஷமா பாக்குறேன் பெண்கள் முற்போக்கா நடந்தா பிடிக்காதே உங்களுக்கு ஓ மூக்கால போகவிட்டா முற்போக்கா வெரி குட் சார் மரியாதையா வெளில போயிடு இல்ல ஆபீஸ்ல இருந்து நாயை அவுத்து ஆபீஸ்ல ஏது சார் நாயே எங்களுக்கு மேனேஜர் கிடையாதா என்ன சார் நீங்க எதையுமே வாங்கி ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க சார் அட்லீஸ்ட் இந்த ஆள் பாருங்க சார் என்ன ஆள்பாது ஆந்திரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா என்னது உண்மை என்னன்னு சொல்லிடுறேன் ரொம்ப கேவலமான டெக்னிகா இருக்கு ஏமா கல்யாணம் நிச்சயம் அடுத்த வாரம் கல்யாணம் இப்ப போய் மாப்பிள்ள நல்லவரா கெட்டவரா விசாரிக்க சொன்னா நாங்க என்ன கேனங்களா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருக்க மாட்டோமா டே மச்சி நம்மளை பத்தி யாராவது விசாரிச்சா ரொம்ப நல்லா சொல்லுவே தனியா ரெடிமட ராதிகா வணக்கம் வர நாப்பத்தோரா கல்யாணமா உடா நாய நாப்பத்தோரு தேதி எது பதினாலாம் தேதி மன்னிச்சா அடட நீ ஐயம்பாண்டியார் பொண்ணு தானுமா ஆமா சார் அப்பா நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கா சார் பெரியவா நம்ம பேட்டியில நாம தான் பாப்புலர் ஆக முடியல அட்லீஸ்ட் நம்மளால பேட்டியா பாப்புலர் ஆகட்டும் இந்த பேட்டியார் கைதுன்னு வரத்துக்கா நீ எங்க மாய அவங்க பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ மாதிரி என்ன உழவு பார்க்க வந்தாங்க பாவம் முடிக்கிறாங்க அதான் சூப்பரா பஞ்சர் பண்ணிட்டீங்களா இல்ல மொளத்தை பாத்தா காத்து போன சைக்கிள் டூப் மாதிரி இருக்க மட்டை கிட்டீங்களா செக்யூரிட்டி காரணம் எதிராக அறிக்கை விட யோசிச்சேன் வாபஸ் ஆகிட்டா நீ இங்கதான் இருக்க யார் ரணி சொல்றேன் சார் சொல்லு டிரைவர் வேலை இன்டர்வியூக்காக மயிலாப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுறேன் இந்த ஆளுகிட்ட மாம்பழத்துக்கு எந்த பஸ் போகுன்னு கேட்டான் சார் கேட்டியா பன்னெண்டாம் நம்பர் பஸ்க்கு போல இருபத்தோரா நம்பர் பஸ் போகும் சொல்லிட்டாங்க ஆமா சார் கட்சியில பாரீஸ்ல இறங்கி விட்டாங்க சார் இன்டர்வியூக்கு போக வேலை அம்பேத்கு சார் உனக்கு ஏதாவது அறிவுக்குதான் பஸ்ல ஏறணும் கண்டிப்பாக டிக்கெட் வாங்கும் போது மாம்பழம் போகுமான்னு கேட்க வேண்டியது தானே டிக்கெட் கேள்விப்பட்டதே இல்லையா சார் என்னைக்கு கவர்மெண்ட்ல பஸ் டிக்கெட் ஜாஸ்தி பண்ணாங்களோ அப்ப நான் டிக்கெட்டே வாங்கறது இல்லை அதான் ஒவ்வொருத்தரையும் ஆச்சு மாறும்போது டிக்கெட் வேலையா ஏத்துறாங்க நீ எப்பல இருந்து வாங்குறதுலடா இந்த இருபத்தஞ்சு பைசாலேந்து ஐம்பது பைசா ஆகினாங்க இல்லையா அது உங்க அப்பா காலமாடா பஸ் கண்டுபிடிச்ச பீரியடாச்சு ஆமா சார் எங்க அப்பா சொல்லிருக்காரு கவர்மெண்ட்ல அந்நியமா பஸ் டிக்கெட் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அதுக்கு எதிர்ப்பா நம்ம குடும்பத்துல யாருமே பஸ் டிக்கெட்டே வாங்க கூடாது சார் அவர் டிக்கெட் வாங்கிட்டு போட்டாரா ஏன்டா டே எந்த பஸ் எந்த ரூட்ல போகும் தெரியல நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு போய் என்னடா ஆக போகுது அடுத்த வாட்டி ஸ்டைக் வரும் அப்ப நீ எந்த ரூட்ல வாங்க ஓட்டலாம் ஆனா நல்ல டிரைவர்யா இவன் செலக்ட் ஆனாக்க யாருமே மோத மாட்டான் கரெக்டா ஆனஸ்ட்டு போறான் பத்தியா டே இருந்தேனும் இதுக்காக உன் கல்யாண வேலை புள்ளா நானே பாத்துக்கிறேன் அதெல்லாம் நீ ஒண்ணும் பாகவனா என்னோட கல்யாணத்தை நான் திருத்தணில சிம்பிளா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன் சிம்பிளா கல்யாணம் நல்ல கல்யாண மண்டபா புடிச்சு கிராண்டா பண்ணிக்கலா யர கீங்க சிவானந்த ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு நான் சாப்பாடு கோவில் அன்னதான திட்டத்துக்கு உண்டியில் உதவும் கரங்கில இருக்கிற குழந்தைகளுக்கு ரெடிமேட் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போறீங்களா ரெடிமேட் டிரெஸ் நான் துணி மணி வாங்கி குடுத்துடுவேன் தையக்கூடிய தனியா குடுத்துவேன் அவங்களே தச்சுப்பாங்க ஆமா எனக்கு ரெடிமேட் பிடிக்கவே என்ன பத்தி உனக்கு தெரியாது இங்க பாத்தியா பனியன் தைக்கிறதுக்காக துணி வாங்கி வச்சிருக்கேன் ஆனா எனக்கு ரெடிமேட் ஐட்டம்தான் பிடிக்கும் கிளம்பி போ கல்யாணத்துக்கு வந்துடுவா கண்டிப்பா வருவோம் எனக்கு அண்ணனுக்கு அறிவு ஜாஸ்தி அதான் அரசியலுக்கு வந்துட்டாரு தலைவா பங்சர் பண்றீங்க அதெல்லாம் ஒண்ணுமா நம்ம டாக்சி எல்லாம் பண்ணிருக்கோம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு அகே சரிங்க சார் நீங்கதான் இருக்கியாடா வந்து ஜீப்ல ஏறோம் ஐயா ஓ ஒரு நிமிஷம் நீங்க இவரோட செக்யூரிட்டி என்ன வாடகம் பேசுறீங்க சார் அதெல்லாம் நேற்று வரைக்கும் இப்ப இவரு மேல கேஸ் போட்டிருக்காங்க அப்புறம் என்ன கேஸ் தீர்மானிப்பாங்க உனக்கு இன்னை தேதி அரசியலே ஐயா வரீங்களா உனக்கு ஏதாவது அறிவு இருக்க அரசியல் பெரிய ஆளானு ஆசைப்படுற அவர் ஐயா வரீங்களான்னு கேக்குறாரு பாங்கறிய அப்படி எல்லாம் செய்யக்கூடாதுரா அந்த தொப்பில டமால் டமால் கூப்பிட்டே போனீங்க அதுக்கு தானே உங்க நானே வந்துருக்க கல்யாணம் போனவரை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க என்ன சொல்ற கற்பக மேகா சீரியல் இப்படி ஒரு சீன் வருதுங்க வாழ்க்கையும் சீரியலையும் வாழ்க்கையும் தாங்க வாங்கிக்க ஆசீர் ஆதாரம் பண்ணுங்க நல்லா இருமா என்னங்க இந்த பொண்ணு வாசகி சீரியல் அவர தேவகை மாதிரியே இருக்காங்க அவ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா மாமியார கூட பெத்தா சாய் மாதிரி பாத்துக்கவா அதெல்லாம் பண்ண முடியாது அழகா இருக்கணும் இவங்க ஃப்ரெண்டா வச்சிட்டு இருக்காங்க பொதுநாடு புள்ளி ஐயம்பேட்டையானு எல்லாரும் கூப்பிடுவாங்க வணக்கம் வணக்கம் புளி சிங்கல் சிறுத்தன் வச்சு மக்களை பயமுறுத்து அதுக்காக பொதுநல பூச்சி பொதுநல புழு அப்படின்னா கேவலமா இருக்காத நேற்று கல்யாணப்பூர் உங்களை தனியா மீட் பண்ணி ஒரு லெட்டர் குடுத்துச்சேன் ஆமா என்ன மேட்டரு ஆபீஸ் மீட்டிங் இதுல நான் மருந்து உள்ள வச்சேன் எடுத்துட்டு வரேன் கல்யாணம் தனியா சந்திச்சு லெட்டர் கொடுத்தாளா எனக்கு என்னமா பயமா இருக்குது கோபுரம் ஒரு வாரம் லீவ் பண்ணமா போச்சு என்ன லெட்டர் அன்புள்ள சிவா அண்ணனுக்கு தங்கை ராதிகா என்னை மன்னித்து விடுங்கள் நான் வேறு ஒரு அழகானவரை காதலிக்கின்றேன் அவரையே கல்யாணமும் செய்து கொள்ள போகின்றேன் உங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கும் என் வாழ்த்துக்கள் அன்பு தங்கச்சி ராதிகா ஜெயக்குமாரா பாத்தீங்களா பயிராடு வித்தியாசிய உங்க காரியத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இவ்ளோ என்ன ஆமா ஏதாவது உடனே ஏன் ஏங்க விளையாடுறீங்களா கல்யாணம் நின்று போச்சு மெட்டட் வேணு கொடுத்த அட்வான்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப போய் மாப்பிள்ளு வளர்றீங்க அந்த ராதிகா இருக்கு இந்த ராதிகா நான் என்ன நினைக்கணும் அதான் என் பொண்ணு நினைப்பா ராதிகா நினைச்சுட்டேன்பா சிவா நான் உங்களை ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டேங்க என்ன கங்கி அடிக்கிற பழக்க இருக்கான்னு கேட்க போறியா அது இல்ல சிவா என்ன மாப்பிள்ள கூட ரெடிமேடா கிடைச்ச கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கடவுள் புண்ணியத்தால உங்க கல்யாணமும் நின்னு போச்சு கடவுள் புண்ணியத்தாலும் நின்று போச்சா விளையாடுறீனீ என்னோட ஆசையா நிறைவேற போகுது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன மடிக்க போலான்னு பாக்குறீங்களா என்னமா பேசுற அவளுக்கு எனக்கு கொஞ்சம் கூட ஒத்தே வராதுமா அப்ப எல்லாமே ரெடிமேடா வாங்குறவன் எல்லாத்தையும் துணி வாங்கி தைக்கிறேன் நான் கூட கூட கம்பி தனியா துணி தனியா வாங்கி தைக்கிறேன் என்ன பேசுறேன் அவளுக்கு எங்க ஒத்து வராது சிவா பிளஸ் டூ மைனஸ் கரண்ட் ஆளுங்க எதிர்கட்சி இருந்ததா அரசியல் ராதிகாத்தா மருமக அப்போ குஷ்பு அண்ணாமலைக்கு போய்டுவாங்களா சிவா நாங்க எந்த பொண்ணு செலக்ட் பண்ணாலும் உனக்கு ஓகே சொன்னியா இல்லையா ஆமா சொன்ன அப்ப கொஞ்ச நேரம் சுமார் சம்பந்தே உங்களுக்கு ஓகே தானே கரும்பு தின்ன கசக்குமா அப்படி சொல்ல கூடாதுங்க கரும்பு ஜூஸ் குடிக்க கசக்குமான்னு கேக்கணும் ஏன்னா ரெடிமேட் ராதிக அப்பா இல்லையா பாத்தீங்கன்னா என்னடா என்ன கெட்டிமலை போல என்றும் காலி கட்டும் ஏன் அடிக்காதீங்க அடிக்காதீங்க சொன்னீங்க காலி கட்டும் எல்லாரும் அச்சத்தை போட்டீங்கல்ல அந்த அச்சதிக்கு அரிசி எங்க வாங்கினீங்க நம்ம தெரு ரேஷன் கடையில் தானே ரேஷன் கடையில அரிசி வாங்கும் போது அதுக்காக கல்லு எடுக்கணும் அப்படிங்கற எண்ணமே கிடையாதா சும்மா மஞ்சள்ல கலந்து போட்டீங்க தமால் டமாலு ஐயோ நெத்தியெல்லாம் நீங்கி போச்சு கல்யாண மாலை சூப்பரா இருக்கு கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழரை மணிக்கு வருமே நான் அந்த மாலையை சொல்லலமா இவங்க போட்டுருந்த கல்யாண மாலைய கேட்டேன் ஏன்னா நான் தான் ஏற்பாடு பண்ணது ஓ நீ தான் ஏற்பாடு பண்ணியா கையில வச்சுக்கிறதுக்கு செண்டு இல்லன்னா சும்மா இருக்க வேண்டியது தானே பஞ்சுமிட்டாயே குச்சில சுத்தி குடுத்திருக்கான் அவ்வளவுதான் எல்லா குழந்தைகளும் வருது கட்சியில பாத்தா வெறும் தெரியுமா எங்க அப்பாவோடய என்ன அறிவு இருக்கடா ஹனிமூன் யாரோட போவாங்க சாலி கட்டினா பொண்டாட்டியோட போக முடியும் எங்க ஆபீஸ் சொன்னாடியா போக முடியும் இல்ல இல்ல அவளுக்கு லீவு கிடைக்காது சொன்னேன் இல்ல தலைவா அணிமூன் எங்க போக போறேன்னு கேட்க வந்த ஏன் உனக்கு ஏதாவது ஹாலிடே ரிசார்ட் இருக்கா எனக்கு தெரிஞ்ச டாக்டரோட கெஸ்ட் ஹவுஸ் என் பக்கத்துல ஒரு குட்டி தீவில இருக்கு வேணா அங்க போயிடுவாங்களே பாரு நாங்க கல்யாணத்தை ஏற்கனவே வீடியோ விசிடி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் நீ ஒன்னு இன்டர்நெட் மார்க்கெட் ட்ரை பண்ணுவேன் வாயை பத்தி சும்மா இரு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனீங்க இன்னைக்கு மறுபடியும் செக்யூரிட்டியா வந்துருக்கீங்க எப்பரா இது இதெல்லாம் அரசியல் சகஜமாப்பா வெக்கமான இல்லன்றீங்களா புதுசா எண்பத்தி ரெண்டு ஒரு சாதி ஆரம்பிச்சு என்னது எண்பத்தி ரெண்டு ஒரு ஜாதியா ஒன்னா சேர்த்து இல்லடா எங்க புது சாதியில மொத்தம் மூணு கோடி பேர் இருக்கும் அப்படி போடுற முன்னெல்லாம் பொழுதுபோல கட்சி ஆரம்பிப்பாங்க இப்ப பொழுது போல புதுசா ஜாதி ஆரம்பிக்கிறீங்களா ஏடா நீதான் ஜாதி கட்சி ஆரம்பிச்சிருக்கீ உனக்கு எதுக்கு அரசாங்கத்திலேருந்து பாதுகாப்பு எங்க ஜாதி காரங்களுக்கு நம்ப முடியாது தலைவா போட்டு சாத்திருவாங்க அந்த பயம் இருந்தா சர்தான் என்ன கேளுங்க சீனியர் பார்த்த நேரம் போக எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் அதனால சீக்கிரமா ஒரு பையனை பெற்று குடுத்துருங்க முதல்ல எனக்கு ஒரு பேத்திய பெற்றுக் கொடுத்து எந்த குழந்தாலும் மூணாவது குழந்தை எனக்கு அப்படின்னா நாலாவது குழந்தைதான் எங்கால ஒரு பொண்ணுக்கு ஒரே குழந்தைதான் கட்டிட்டு இருக்கலாம் என்ன நீங்க தள்ளி நிக்க வேண்டியது கொஞ்சம் கூட உங்களுக்கு எங்கிட்டமே தெரியலையே நாலுக்காக தள்ளி நிக்கணும் அப்புறம் என்ன மரியாதை இருபத்தஞ்சு பைசா மஞ்சள் கயத்துக்கு இவ்ளோ வேல்யூவா தமிழ் பண்பாடு பேசுது ரெடியா இருக்கு அப்பா எங்க கல்மிட்டீங்க என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறேன் நேற்று சாயங்காலமே சொல்லலையா நாங்க நாளைக்கு காசிக்கு போறோம்னு காசிக்கு போறீங்க ஆறு மணிக்கு பட ஆரம்பிச்சா ஒன்போது மணிக்கு முடிஞ்சிருமே உங்களுக்கு பிரிஞ்சு நாங்க எப்படிப்பா இருக்க முடியும் ரொம்ப நடிக்காத நேத்து சாய்ங்காலம் இந்த ரெண்டு கழகங்கள அடிக்கிற ரூட்டி தாங்க முடியலன்னு நீ பேசின்றது என் காதில விழுந்தது மனசாட்சியோட கூட பேச முடியலையப்பா அம்மா நீ மட்டும் கிளம்பிட்டா தமிழ்நாட்டில டிஆர்பிய விழுந்துருமா அப்புறம் யாருமா மெகா சீரியல் பாப்பாங்க இருப்பேன் எங்கெல்லாம் சன் டிவி விஜய் டிவி ராஜ் டிவி ஜெயா டிவி தெரியுதா அங்கெல்லாம் தான் என் புண்ணியஸ்தலம் என்ன தெனிங்க நான் வந்தோன்னு உங்களோட எப்படி எல்லாம் சண்டை போன நினைச்சிட்டு இருந்தேன் உடனே ஊருக்கு கிளம்புறீங்க அதனால என்ன நான் ஊருக்கு போயிட்டு வந்த அப்புறம் நம்ம சண்டை ஆரம்பிச்சிருக்கோம் சின்ன பாப்பா பெரிய பாப்பா ரெண்டும் சந்தா அவ்வளவுதான் களை கிட போறீங்க என்னங்க போகும்போது அப்படியே அம்மன் கோயிலுக்கு போய் பாம்புக்கு பாலை பாத்துட்டு போயிடலாங்க ராதிகா சரியான சந்தர்ப்பம் நீ அதே கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற கீரிக்கு மோர் ஊத்திடு சார் பொரியர் பொரியரா யாருக்கிட்ட யாரோ டாக்டர் மாத்பூதாம் சார் யாரோ டாக்டர் மாத்திருபூதமா ஏன் டாக்டர் மாத்பூதன் தெரியாம தமிழ்நாட்டு முடியாத சார் கல்யாணம் முடிஞ்ச மாசமே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா சார் யார் டாக்டர் மாத்திரபோதும் தெரிஞ்சிக்கல அதான் டைவர்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பத்திர மணிக்கு மேல பண்றீங்க குடும்பத்தோட பாக்க வேண்டிய ப்ரோக்ராம் இல்லையா என்ன டாக்டர் மாத்திருபூதா அப்பா பிரெண்டு ஏதோ ஒரு பார்சல் அமிச்சிருக்காரு என்னா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எப்ப வேணா என்ன கேட்கலாம் சரி ஆனா கேட்கும்போது மாத்திரம் சொல்லி கேளுங்க ஏன் லார்டு லபக் தாஸ் பதில் எதிரி போகும் நல்ல வேலை பள்ளி எங்க என்ன கேஷ்ட போட்டு கூட கூட பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன டாக்டர் மாத்திர போதுமே சொல்லிட்டாரு பையனா பொண்ணா ஒத்தையா ரெட்டியா டெல்மி நீங்க பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க என்னால குழந்தை பெத்துக்க முடியாது முடியாது முடியாது என்னடி வளையாரு ஏதோ காபி போட முடியாது இது ரொம்ப ஈஸி டி இல்லீங்க எங்க அம்மா செத்து போயிட்டாங்க அதாவது பாட்டி பிரசவிச்ச காலத்துல கிராமத்துல மருத்துவ வசதி கிடையாது உங்க அம்மாக்கு ஏதோ இந்த ஹெப்டைட்டிஸ் பி அது மாதிரி ஏதோ ஊசி ஹீசி போடாதனால சில காம்ப்ளிகேஷன் ஆயிருச்சு இப்பதான் விஞ்ஞான வளர்ச்சி எப்படி ஆயிருக்கு நேரம் காலம் நாள் நட்சத்திரம் லக்னம் எல்லாம் பார்த்து குழந்தைய வெளியெடுக்கறாங்க அப்புறம் என்ன எனக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாமே ரெடிமேட் தாங்க ஒரு குழந்தைய பத்து மாசம் சுமந்து பெத்து கஷ்டப்பட்டு வளர்க்கற பொறுமையெல்லாம் எனக்கு கிடையாது அதுக்காக என்ன ரெண்டாம் சொல்றியா ரொம்பதான் ஆசை உங்களுக்கு என்னங்க நாட்டுல எத்தனையோ அனாத குழந்தைங்களா இருக்கு அதுல ஒரு குழந்தை தத்து எடுத்து வளர்த்து தத்து எடுக்கிறதா தத்து எடுக்கிறது என்ன தப்பான காரியமா தத்து எடுக்கிறது தப்பான காரியம் கிடையாது முதல்ல நாம ரெண்டு குழந்தை பெத்துப்போம் அப்புறம் எவ்வளவு தத்து எடுத்துப்போம் இல்லையா உலகம் நம்மளுக்கு பேசும் இல்லையா அதெல்லாம் முடியாது ரெடிமேடா ஒரு குழந்தைய தச்சு எடுத்து வளர்க்கறது நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீ மாத்தம் முடிவு பண்ண போற மாதிரி எங்க அப்பா வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது அவங்க வரதான் மூணு மாசம் ஆகும்ல அதுக்குள்ள உனக்கு போறதுன்னு சொல்ல முடியுமா நீங்க பப்ளிக்ல செலிபிரிட்டியா அவங்க வந்ததும் அவங்க சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு போதுமா நீ ரொம்ப பிடிவாதம் ரெடிமேட் டிஷர்ட் போடலையா அந்த மாதிரி தான் கொஞ்சம் மாறி உனக்கு ரெண்டு மாசம் டைம் தோறேன் அதுக்குள்ள இது ஒத்து வரல மூணாவது மாசம் நம்ம ரூட்டுக்கு வரணும் அப்ப பாக்கலாங்க வணக்கம் தலைவாடா வாடா வா வா ஏதோ சத்துக்கு காதல விழுந்தது கேட்டுட்டியா உனக்கு பெரிய மனசு தலைவா அப்படியா தலைவா என்னன்னா எனக்கு தெரிஞ்ச அநாதாசிரம இருக்கு அங்கிருந்து அழகான ஒரு குழந்தையில வேணுமா எல் கேஜி ல வேணுமா எந்த கேஜி வேணாலும் ஒரு கோணி பையன் கோணிப்பையா எதுக்குடா குழந்தையோட புஸ்தான் வர முடியாது மாவட்ட செயலாளருடைய வீடு பத்துக்கு நைட்டு சிகரெட் குடிச்சிட்டு கீரை போட்டுருக்காரு அணைகல பத்துக்குச்சு என்ன தலைவா போட்ட சிகரெட்டை காலால மதிக்க வேண்டியதான அவர் எப்படா மதிப்பாரு தீ மதிக்கிறது காட்டு மராட்டித்தனம் சொல்றவராச்சா என்ன நீங்க என்னோட பையன் சொல்றீங்க நம்மளோட பையன் சொல்லுங்க நான் இப்போதைக்கு உன் பையன் தான் சொல்லுவேன் ஏன் வாசல்க வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன் ஒரே இடம் பிடிக்கிறாங்க அப்படியா காரை பாக்கணும் பஸ்ஸ பாக்கணும் ஆட்டோவை பாக்கணும்ங்கறான் ஆமா உன்னை எப்படி கூப்பிடறான் மாமாம் அப்படின்னு கூப்பிடறானா இல்ல மம்மி அப்படி கூப்பிடறானா ஆயா ஆயா கூப்பிடான் கூப்பிடற உங்களை கூப்பிட சொரண்டி சுரண்டி ஐயோ ஐயா கூப்பிட ஆமா சாப்பாடு போட்டியா போட்டா சோறுவானா துட்டு குட ஆயா சோறுவானா துட்டு குட ஆயா அப்படியா என்ன வித்தியாசமும் குழந்தையா இருக்கான் என் பாட்டு குழந்தை விட்டு போயிட்டான் வணக்கம் தலைவா பாடா என்ன குழந்தை விட்டு போயிட்டா அது என்ன எப்படி ஒண்ணுமே சொல்லல இது என்ன வாஷிங் மிஷினா கூடவே மேனுவல் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுலடா புது ட்ரெஸ் குடுத்தா அழுத்தாக்கிட்டு போய் பொருள்டா மண்ல பழைய ட்ரெஸ்ஸே போட்டுருந்து அதான் அப்படி பண்ணிருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு முடியாது சாப்பாடு போட்டா சாப்பாடு வாது குடுன்னு கேக்குறானா அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு கூட்டு போனாண்டா கிரக சொல்லிட்டு அங்க கலர் லைட் போட்டுருந்தாங்க அதுல திடீர்னு செல்ஃப் லைட்லாம் எரிஞ்சிட்டு போயிரு கையை விட்டு குறுக்கு நினைக்க ஓடுறான் அப்புறம் பச்சை லைட் டக்குன்னு வந்து உக்காந்துக்கறான் நைனா எப்ப மறுபடியும் ஷெல் விழு அப்படின்றான் அது இவங்க ஆசிரமத்துல அப்படி ஒரு டிசிப்ளின் கத்து குடுத்திருப்பாங்க என்ன ஆசிரமோ ஆமா அவன் எங்க புடிச்சா இது எங்க படிச்சான் அவன் மியூசிக் அகாடமி சிக்னல் இல்ல மியூசிக் அகாடமி சிக்னல் இல்லையா படிச்சான் அது பக்கத்துல நடிகர் அப்பாஸ் கான்வென்ட் நடத்தி செயின்ட் அபாசா கான்வென்ட்ல கான்வென்ட்ல ஏபிசிடி கூட சொல்லத் எப்படி தெரியும் அது ஹிந்தி மீடியம் ஏ தீன் சார்னு கேட்டுக்கணும் ஹிந்தியில ஏக் சாரா நாங்க தான் யாரு நீரியுமா சிக்னல் சிந்தாதிரி பேட்ட சவுத் மட்ராஸ்ல இருக்க முன்னூத்தி எம்பத்தாறு நம்ம கண்ட்ரோல் இருக்குது சிக்னல் ஒழுங்கா பிச்சை எடுத்து வீட்டுல வச்சுட்டீங்களா நியாயம் பிச்சை எடுத்த பையனா அடா பாவி டே கவுத்தி அடா சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார் நாங்கதான் ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு சொன்னோம் இவன் தான் பிச்சை எடுத்த பையனை திருடி கொண்டாந்து கூட்டம் வாசல்ல கொஞ்சம் குடுப்பாட்டி ஓரளவுக்கு மானிட்டு போய் இட்டுன்னு போறேன் ஆனா சும்மா இல்ல பையன் ரெண்டு நாளா பிக்ச எடுக்கல அந்த லாஸ்ட் அமௌண்ட் கூட்டணும் விஷயம் தான் என்ன அம்பது ரூபாய் அம்பது ரூபா குடுக்கறீங்க நரிசகர துட்டுக்கார்டு தான் ரெண்டு டப்பா சிக்னல்ல ரெட் லைட் உந்தா கிடைக்கிற துட்டு பாயிண்ட் அம்பது ரூபா முடிச்சா அறுநூறு ரூபாய் கூட்டணும் அதான் பாவி யோ என்ன பாவிங்கற உனக்கு டவுட் இருந்தா பிளஸ் ஆவா அங்கே கலெக்ஷன் ஆகுதுன்னு கம்ப்யூட்டர் என்னமோ ஆர்பிஜி செல்றாரு பில்லு கொடுக்குற மாதிரி பேசுறேன் முன்னெல்லாம் நடக்கும் இப்ப என்னடான மெட்ராஸ்ல சிக்னல் பிக்சிங் ஆரம்பிச்சிருக்காங்க சிக்னல் பிக்சிங் உனக்கு தெரியாத சிக்னல்ல பிச்சு எடுக்கிற பிச்சைக்காரங்க போலீஸ்க்கு மாமூல் கொடுத்து எக்ஸ்ட்ராவா ரெடிலேட் எரிய விடுறாங்களா மூன்றே நாளை தத்தெடுக்க முப்பது வரைகள் வந்துருக்க படிச்சுக்காரங்க எனக்கு வேணாமா பத்தே மாதத்தில் பிள்ளை பெற்றுக் கொள்வது எப்படி அப்படிங்கிற புக் வாங்கி நீ படி என்னங்க நீங்க இந்த தடவை நாம ரெண்டு பேரும் போய் உங்கள மாதிரியே ஒரு அழகான குழந்தையை தத்தெடுக்கலாங்க என்ன மாதிரியோ அழகான குழந்தை அங்க எப்படி வந்ததுன்னு சண்டை போடுவா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார் வாங்க வாங்க என்ன நீங்க கல்யாணத்துக்கு யாராவது வச்சுக்கீங்க ஒரு ஆளை பாக்க வெளியூர் நம்ம ஊர்ல இல்லாத ஆளா ஒரு ஆளை பாக்கறதா வெளியூர் போறீங்களா கல்யாணத்துக்கு வந்தாலும் அமைச்சிருப்பேன் கல்யாணத்துக்கு வர முடியுறப்ப அடுத்த தடவை கல்யாணம் இருந்தாலும் நாங்க ஒரு பாலிசி வச்சிருக்கோம் நாங்க யாருக்காவது அமிச்சாக்க அவங்க நேரம் வரணும் இல்ல வாழ்த்து செய்தியா ரெண்டுமே செய்யலன்னா மரியாதை தெரியாத ஜென்மங்கள்னு வச்சு அடுத்த வாட்டி கூப்பிட மாட்டோம் என்ன நீங்க வரலயேங்கிற ஒரே ஒரு சந்தோஷம் தான் என்னப்பா சும்மா விளையாட்டு சொன்னோம் அப்பா பிரெண்டு கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் நல்லா வாழ்த்துங்க பத்மா சேஷா ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் புரியலீங்க இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல அப்பா அம்மா கூப்பிட்டு அவங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க அவங்க புட்சாலியா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் குழந்தைய கூப்பிட்டு இன்டர்வியூ வைக்கிறாங்க குழந்தை புட்சாலியா இருந்தது அப்புறம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிறாங்க சுமாரான பையனை சேர்த்துக்கிட்டு அவனுக்கு நல்ல படிப்பு சொல்லி கொடுத்தாதான் நல்ல பள்ளிக்கூடம் அட்மிஷன் போன பாத்தா இருபதாயிரம் ரூபாய் டொனேஷன் எல் கேஜிக்கு இருபதாயிரம்மா சரி போனா போதும் பணத்தை குடுத்து சேர்த்தா ஆறே மாசத்துல கான்சல் பண்ணிட்டாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வீடு ஒரு கிலோமீட்டருக்குள்ளதான் அவங்க அளந்து பையனை சேர்த்துக்கிட்டாங்க திடீர்னு ஆறு மாசத்துக்குள்ள எண்ண ஆயிடுச்சு வீட்ல இருந்து பள்ளிக்கூடம் ஒன்னே கால் கிலோமீட்டர் ஆயிடுச்சு எப்படிங்க ஒன் வே டிராபிக் ஆகிட்டாங்க மறுபடியும் அளந்து பாத்து நோனும் நீ ரூல்ஸ் மீறிட்டாங்க பத்தாயிரா பண்ணுங்க பகல் கொள்ளியா இருக்கேன் என்னோட அட்மிஷன் கேட்டாங்க ஏழு லட்சத்து இருபதாயிரம் ஆறு லட்சம் ஜாலிதான் என்ன பண்ண போறான் தன் முயற்சியில் சற்றும் தடராத விக்ரம் ஆயித்தன் முதல் பையனுக்கே அவ்வளவு போராட்டம் இருந்தாலும் நாலாவது பையன் வரைக்கும் இவரு பெத்து பாழந்தையே பெத்து கூடாதான் நீங்க மட்டும் முட்டை குஞ்சு பொடிச்சுப்பீங்க நாங்க சும்மா இருக்கணும் இந்தியாவுக்குன்னு பொதுவான சிவில் சட்டம் வரணும் அப்பதான் இந்தியா முன்னேறும் பெரிய அட்வைஸ் ஞாபகம் ரெடி பண்ணுங்க போங்க சார் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்ட டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ லட்சியாஜியுடன் இணைந்திருந்தா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 நாம பத்தாவது படிச்ச பதினஞ்சு வயசு ஒரு குழந்தை கத்தெடுத்துக்கலாமா பதினஞ்சு வயசு குழந்தையா பதினஞ்சு வயசுனா பையன் நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு ரமேஷ் ஒருத்தன் டிஆர்எஸ் வாங்கி வீட்டுல இருக்கான் அவனை தத்தெடுத்துக்கலாமாங்க அப்புறம் தடுமாறிடுவேன் என்ன சொல்றேன்னு வணக்கம் தலைவாடா விட்டு விலக போறியா கல்ல ஓட்டு கள்ள நோட்டு கள்ள சாராயம் திருட்டு வீசி எவ்வளவு இருக்கு தலைவா மேட் என்னன்னா தண்ணிக்கு கேட்டா மாதிரி அழகான ஒரு குழந்தை தத்து எடுத்துருவோம் நான் இப்போ மேட்ரு மாத்திட்டோம் எப்படி பையன் பதினஞ்சு வயசு பையன் குடுத்துருவோம் எப்படி மூணு அஞ்சு வயசு பையன் அப்படிதான் நினைக்க நான் என்ன பண்ணுவேன் வெளியப்பாரு தலைவா எனக்கு முக்கியம் தலைவரா நட்பு முக்கியம் அன்னைக்கு அந்த குழந்தை கொண்டு விட்டு போய் ஐயாயிரம் ரூபாய் வாங்கினோம் நட்பு வேற தொழில் வேறங்கற கட்டாயம் அப்ப நீ வேற நான் வேற நமக்குள்ள நட்பு மட்டும் இருக்கட்டும் இனிமே உறவு கிடையாது என்ன தலைவா சொல்ற ஆமா உறவு வேற நட்பு வேற புரியலையா யாருக்கு புரியுது அந்த தத்து பயனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு வாங்கிக்கிறேன் இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கிடைக்கிற ஒரு வீட்டுல இருந்து ரெண்டு பையன் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்தேன்னு வச்சுக்க பிரின்சிபால் வீட்டு வரைக்கும் துணைக்கு வந்துட்டு போவாராம் ஆமாண்டா அவ்வளவு காலேஜ் பத்து அடிக்கு ஒரு காலேஜ் இருக்கு தெரியுமா தலைவா இந்த தடவை ஊழலே பண்ணாம தத்தடுத்து தர வேண்டியது என்னோட பொறுப்ப பேர மாத்தீங்களா நான் நன்றி உள்ளவன் தலைவாங்க கிளம்பற இந்த ஜாங்கிர சக்கரை கொஞ்சம் கம்மியா போச்சு ஜாங்கிரியா நினைச்சேன் எத பாருமா சாப்பிடு நீ என்ன வேணா கூடு அதுக்கு முன்னாடி அது பேர் என்னன்னு சொல்லிடு சில சமயம் பைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் எல்லாத்தையும் புரட்டி பாத்துட்டு கழிச்சு அப்படின்னு ஒன்னு கேப்போம் அது என்னன்னு பாத்தா ரவா உப்புமா இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு என்னது சாக்கட் அடிச்சு மாதிரி கபடி இது அதெல்லாம் ஒன்னும் இல்ல இந்த டிஃபன் பாக்ஸ்ல சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர் சாதம் எல்லாம் கலந்து ஒன்னா வச்சிருக்கேன் ஐயோ எவர் சில்வரை அதுக்கு பயில ஒரு டால் டாட் போட்டு குடுதா இன்னும் கொஞ்சம் போட்டு அப்படின்னு இருப்பேன் பெளூருக்கு போயிட்டு திரும்பி வர போறேன் ரயில்ல பிரிச்சேன்னா எங்க சார் பிச்சு அடிச்சீங்கன்னு கேக்க மாட்டா கேட்டா குடுத்துட்டு போங்க அவ்வளவுதான் ரயிலும் குழிச்சிருவோம் ஒரு புருஷன் வெளியில நல்லபடியா சாப்பிடுறதே உனக்கு பிடிக்காதா ரயில்ல கண்டதையும் சாப்பிட்டு வயிற்ற எடுத்துக்க வேண்டாமேன்னு பாத்தேன் ஓ இதை சாப்பிட்டே கெடுத்துக்கலாங்க என்ன தனித்தனியா சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ள போனது எல்லாம் ஒன்னா தானே ஆக போகுது நல்லவேளை இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சொல்லாத போன நீ வணக்கம் தலைவாடா ஒரு அவசரமான விஷயம் மகாபலிபுரம் பக்கத்துல பெரிய அநாதாசிரம் இருக்கு அதுல பிறந்த குழந்தையிலிருந்து நூத்தி பத்து வயசு தாத்தாக்கள் வரைக்கும் அனாதையா சரி ஒரு குழந்தைய தத்து எடுத்துருவோம் நல்ல விஷயம் நாளைக்கு உலக தத்து தினம் உலக தத்து தினமா இத்த நாள் அது ஒண்ணுதான் கொண்டாடாம இருந்தாங்க அதுவும் ஆரம்பிச்சுட்டாங்களா ஏகப்பட்ட பேர் தத்து எடுக்க வந்துருவாங்க ஓ இன்னைக்கு போய் நல்ல பையனா பொறிக்க வச்சுட்டா நாளைக்கு அவங்க வீட்டுல போட்டுருவாங்க டோர் டெலிவரியா உங்களுக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும் எனக்கு பதினஞ்சு வயசு பையன் பத்தாவது படிச்சிருக்கணும் தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் மார்க் வாங்கிருக்கோம்ல பாத்துக்கிறேன் பேசியே கவுக்குறது ஜாதி தெரியுமா நடுவுல யோசிக்கல மொத்தமா கவுத்துருவாங்க அதெல்லாம் ஒண்ணுமா ராதிகா நீ வேணா இவனோட போ நீ பையனை பாத்து செலக்ட் பண்ணிட்டு வா சரிங்க நான் இப்பவே ஆபீஸ் போன் பண்ணி லீவ் சொல்லிடுறேன் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியாதுங்க ஆஃபீஸ் ஏதோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க நானும் போய் பயண பண்ண முடியவா இன்னும் ஒரே ஒரு கைத்தான் போடுற என்ன தலைவா நீடித்தா இருக்கா துமார் பிக்ச என்ன மேட்ரு அன்னைக்கு ரத்தி சார் என்ன தலைவா பேங்களர் ட்ரிப்லாம் எப்படி இருந்தது சூப்பரா இருந்ததா இன்னும் தட்டு பையன் வரலயா அவனுக்காக எல்லாரும் கழிச்சு அழிச்சிட்டு போலாம் இருக்க ஓடாதீங்க வர பேர இவ்ளோ வர மாட்டானா வயசான ஒரு ஆள் வராரு எல்லா முகத்துல இருந்து நிதி கடை தெரியுது பாருங்க நீங்க ஆசிரமத்தில இருந்து வர இப்பதான் டெலிவரி பண்ணிட்டு போனாங்க அநாத ஆஸ்பத்திரில்தான் வரீங்க ஆமா அப்படியா குழந்தைங்க குழந்தைங்க குழந்தைங்க நான் தான் நீங்க குழந்தைய பேரு குழந்தை ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு எதிர்பார்த்தது பதினஞ்சு வயசு பத்தாவது படிச்சிருக்கோம் வரைக்கும் ஒன்பது மார்க் வாங்கிருக்கேன் மரியாதையா அந்த ஆள இப்போ வீட்டு விட்டு வெள்ள மரியாதையா வீட்டு விட்டு வெள்ள போய்டு இல்ல வெளிய போகும்ம்மியா கலத்தி போட்டு எதுக்கோ ஒரு ஒரு மாசம் ஊருக்கு போய் இருந்துட்டு வர்த்தி வாடி கூடுங்க நீதான் தத்து எடுத்துருக்க கூட்டு போடியே அப்பாண்ணா அப்பா தான் அப்பா நான் ஒன்னு கேப்பேன் வாங்கி சரிங்களா கேள்ட்டா மகனே கேள் எனக்கு ஒரு பல்சட் வாங்க உலகத்திலே எந்த அப்பனுக்கா இந்த பாகியம் கிடைக்குமா பையன் அப்பனை பார்த்து பல்செட் வாங்கி கொடுன்னு கேக்குறான் யோ உன் வயசு என்ன என் வயசு என்ன நீ என்ன பார்த்து அப்பா டென்ஷன் பண்ணாதயா வயச பாத்து வரது பாசம் ஆரம்பிச்சிட்டாங்க டாடே மிஞ்சி மிஞ்சி போனா நான் இந்த வீட்டுல எவ்ளோ நாள் இருக்கிற போறேன் எவ்வளவு நாள் ஒரு பதினஞ்சு வருஷம் இல்லட்டா இருபது வருஷம் இப்ப நீ வீட்டை விட்டு வெளில போல மண்ட சும்மா உதாரம் விடாதயா இத பாத்தியா கான்ட்ராக்ட் கையெழுத்து போட்டு தான் என்ன தத்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த கான்ட்ராக்ட்ல முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா நீயே படிச்சு பாரு கரெக்ட் ஒரு முறை விற்பனை செய்யப்பட்ட பொருளை வாபஸ் வாங்க இயலாது அதனால நீங்க என்ன திருப்பி அனுப்ப முடியாது நானும் போக மாட்டேன் சோறு தண்ணி இல்லாமல் பண்ண தன்னால வரப்போறேன் அதுவும் நடக்காத கண்டிஷன் நம்பர் டூ தற்கெடுத்த குழந்தைக்கு தினமும்ளை சாப்பாடும் இரண்டு வேளை பாலும் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் கண்டிப்பா கொடுக்கலாம் கள்ளிப்பாலா இருக்கும் பாலா கண்டிஷன் நம்பர் த்ரீ பால் என்பது சுத்தமான மடிய நல்ல வேலை ஆவின் பால் என்ன சொல்றீங்க போச்சே மணி நீங்க என்ன பண்றீங்க போன்விட்டா வீவா எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு காக்டைல் கொண்டாங்க ஆசைப்பட்டியா ஆரம்பம் என்னடா பண்ற என்ன என்ன இப்பதான் வந்து ஹைதராபாத்ல இருந்து வைட்டமின் ஏட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் பி ஏன் டி நீயும்ரியான சந்தர்ப்பம் ஆள் டிஸ்போஸ் பண்ணு கொடைக்கானல் மலையில இருந்து விடமா ஏற்கனவே உருட்டி விட்ட பாடி ஒன்னும் கிடைக்கல அது என்ன கொடைக்கானல் கோடை வாசஸ்தலமா இல்ல கொலை வாசல் மாப்பிள இப்பந்த வீட்டுல வச்சுக்கிறேன் நீங்களே ஐஷம போங்க என்ன விட்டு மாப்பிள நான் எங்கேயும் போக மாட்டேன் உள்ள போயிட்டு தூங்க சரிவா கார்கிட்ட கொஞ்சம் பேசணுமா சாரு சார் நான் திரமல பத்திரிகையிலேருந்து வந்திருக்கேன் உங்ககிட்ட ஒரு சின்ன பேட்டி என்ன பேட்டி பெரியவரை என்ன காரணம் ஒரு பெரியவர் என்ன சார் அதாவது வயசுல பெரியவங்க என்ன பண்றாங்க பேசுறாங்க நாம வளர்த்த பசங்களே நம்ம இப்படி பேசுறாங்களே அவங்க பீல் பண்ணி பதிலுக்கு ஏதாவது சொல்லும் இந்த கடை நமக்கு வாரமா இருக்கு ஒரு முதியோர்கள கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படி சேர்த்துறாங்க அவங்க ரொம்ப பீல் பண்றாங்க பெரியவங்க ரொம்ப வேதனைப்பட்டா அதிக ஜெனரேஷஷ பாதிக்கும் அதனால அ பெ பெரியரை நாம தத்து எடு மகனே அப்படின்னு கூப்பிடும் அவங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு மேல நீங்களே ஏதாவது எழுதிக்கீங்களா நான் எழுதி என கூட இந்த மாதிரி ஒரு பெரியவரை தத்து எடுத்துக்கணும் எந்த பத்திரிகா இருந்தா எடுக்க வந்திருக்காங்க உமாச்சி கனவுல பயமுடுத்திருப்பாரு இதுல எட்டு வயசா சேராட் கைட்டா கமல கடை இந்த அங்கிள் யாரு டாடி நீ டேனா அம்மா மடியாச்சுக்கீயா இடுப்புல தூக்கி வச்சுக்கியோ அப்ப என் பக்கத்துல வந்து ரெடியா சார் ரெடி சார் போட்டோகிராபர் பாத்து நல்லா சரி எங்க போட்டோ நல்லா விழுந்திருக்குறா போட்டோகிராபரே கீழே விழுந்துட்டா போட்டோ விழுந்துருக்காத நல்லா விழும் உள்ள போ ஏதாவது மெசேஜ் சொல்ல விரும்புறீங்களா நான் மெசேஜ் சொன்னாலே எவனோ அத மெசேஜா எடுத்துக்கிறது இல்ல எங்கிட்ட போய் மெசேஜ் கேட்கறீங்க இருந்தாலும் சொல்றேன் சில விஷயங்களை நாமளே நம்ம முயற்சியில் செய்யணும் அடுத்து உங்களை நம்பி ஆத்துல இறங்கி இது டேடி என்ன நம்ம வீட்டு டிவிய உடனே மாத்துங்க டேடி அதுல எஃப்டி விளைய மாட்டேங்க எஃப்டி வியா ஏ வாணியம்பாடி வைத்திய கீரைய பத்தி ஏதோ சொல்றாங்க அத பாரு எஃப்டி பாக்குற வயசா உனக்கு போங்க டேடி மம்மி நீங்க வாங்க என்ன சொல்றீங்க சன் தாண்டி இனிமே அம்மாவை பார்த்து பயப்படணும் தலைவா நீ சொன்னதுல ஏதாவது உள்ளரசம் இருக்கு நான் இதை விட வெளிப்படையா யாருமே சொல்ல முடியாதுரா தலைவா வீட்டுல பிரிட்ஜ் ஒர்க் பண்ணல சரி இந்த மூக்கு கண்ணாடிய பிரிட்ரிஜ்ல வச்சு கூலிங் கிளாஸ் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லாத போயிடுச்சு இல்ல டெய் என்ன கிண்டல் பண்றியா மூக்கு கண்ணாடிய குடுத்து இது கூலிங் கிளாஸா மாத்தி குடுற அதுவும் ஃபிரிட்ஜ்ல வச்சு எப்படி சாதா வாட்டர் ஃபிரிட்ஜ்ல வச்சா கூலிங் வாட்டர் சாதா கண்ணாடியில் வச்சா கூலிங் கிளாஸ் என்னடமா பயிர் வயசுக்கு மேல சட்டப்படி யாரையுமே தத்து எடுத்துக்க முடியாது நானே உனக்கு தத்து மகனா வந்துருக்க மாட்டேனா நான் மட்டும் முடியாது சொல்லிருக்கேனா நானும் தத்து மகனா வந்திருப்பேன் சரி டாடி இந்த ரெண்டு பேரும் யாரு டாடி அவங்க ரெண்டு பேரும் உன்னோட தாத்தா பாட்டி ஹை பெரிய தாத்தா பெரிய சைஸ் பாட்டி குழந்தை பெரியவங்க மரியாதை இல்லாம பேச கூடாது என்ன பிடிக்கல என்ன சொல்லிடுங்க வீட்டை விட்டு போயிடுறியா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்க நான் முயற்சி பண்ணுவேன் ஆக மொத்தம் வீட்டை விட்டு போமாட்டேன் இப்படிதான் வழிக்கு சரியில்லை ஒரு பெரியவரை தத்து எடுத்து வளர்ப்பாங்க நாங்க ஒரு வழிக்கையே தத்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கோம் பாட்டி பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி எனக்கு சோறு ஊட்டி விடுறியா உலக இல்லாத வீட்டுல கழனம் புள்ளி விளையாடுறான் அப்படி சொல்லாதீங்கமாமா புள்ள பெற்றுக்க மாட்டேன்னு சொல்றாளே அவ வீட்டுலன்னு சொல்லணும் இருக்கட்டும் ராதிகா எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும் அவ எதையும் செய்ய மாட்டேன்றான் பிரச்சனை பாட்டி பாட்டி ஒரு மெகா சீரியல் வருது நடுப்பகல் நடுப்பகல் நீங்க என்ன பண்றீங்க அந்த கதையை சொல்லிக்கிட்டே எனக்கு சோறு போடுறீங்க அதை கேட்டுக்கிட்டே நான் சாப்பிட்டுருவேன் வசந்தி வசந்தின்னு ஒருத்தி பத்து எபிசோடு ஓவர்யா அவளுக்கு குடிகார புருஷன் எபிசோடும் அப்புறம் எனக்கு என்ன உனக்கு அவருக்கு சொல்லும் போது நீயும் இல்லப்பா எனக்கு அடிப்பாவி அவன் என்ன ரெண்டு வயசு பெரியவங்களா இருப்பான் அவரு நீங்க ஒன்னாயிட முடியுமா நீங்க யாரு எங்க அம்மாவோட புருஷன் அவர் யாரு அம்மாவோட பேர புருஷனு பேரு ஒன்னாயிட முடியுமா ரெண்டு பேருக்கு முன்வண்ட வேணா வாழ்க்கையா இருக்கலாம் வாஸ்தவம் தான் சிவா வந்தவுடனே கேட்கணும் நினைக்கிறேன் வீட்டு நேரத்தை குறுக்கி வச்சிருக்கியா என்ன ஜாதகம் எழுதுன்னு தெரியும்பா தெரியும் அந்த குழந்தை சாமி வலதுகால டைட்ட நோட் பண்ணிட்டேன் நெல்லை வசந்தன் ப்ரொஃபசர் பாட்சாதி முரளிதரன் சுகுமார் ஏகப்பட்ட பேரு சொல்லி வச்சிருக்கேன் எல்லாரும் கட்டம் போட்டு கரெக்டா குடுத்துருவாங்க வெரி குட்ல எதுக்குதான் ஜாதகம் பார்க்கணும் கிடையாது ஜோசியம் ஜாதகம் எல்லாம் நம்பிக்கை இல்லன்னா பேசாம இருக்கு நம்பிக்கை இருக்கிற மனசை புண்படுத்தி முன்ன மாதிரி வச்சு சாத்திடுவோம் எங்க அப்பாக்கு ஜாதகத்து மேல நம்பிக்கை இருக்கு ஜோசியம் பாக்குறாரு அவர் செருப்பு வாங்க போனா கூட ஜோசியரை கூடவே கூட்டு போவார் ஜோசியர் எதுக்கு ஜோடி பொருத்தம் பார்க்க வேண்டாமா இந்த குழந்தசாமியாஸ்பத்திர கூட்டணும் அப்போ முதியோர் கல்விக்கு போயிருக்காரு அது என்ன தப்பு அங்க கும்போன லட்சுமி பாட்டின்னு ஒரு பாட்டியும் முதியோர் கல்விக்கு போயிருக்காங்க சரி அந்த பாட்டியை பாத்தி ஒரு ஜொல்லு விட்டு கடலை போட்டு லவ் நோட்டு குடுத்துருக்காரு லவ் நோட்டா நாலு பக்கம் நாப்பது லவ் நோட்டு தானே இப்படி போட்ட ஒரு ஆடை வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு எனக்கு ஒரு ரகசிய லெட்டர் வந்திருக்கு என்ன குழந்தை இப்படி தப்பு பண்ணலாமா நான் ஒண்ணும் கும்போன லட்சுமி பாட்டிக்கு மொத மோதா லவ் நோட்டு குடுக்கல இல்ல அவதான் அவ ய யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பிரஷ்ஷ குடுத்து இதே பாத்ரூம் கழுவா இல்ல இல்ல டூத் ப்ரஷ என்கிட்ட லவ் யூ சொன்னே இல்லாத கழுவனுக்கு டூத் ப்ரஷா நேரம் அட் லீஸ்ட் ப்ரெஷ்ஷாவது இருப்பவே சொல்லிட்டு இந்த ப்ரஷ எனக்கு கிப்டா குடுத்தா என்னைக்கு குடுத்தாங்க பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதி வேலண்டைன்ஸ் டே காதலர் தினத்தண்ணிக்கு குடுத்திருக்காங்களா பிரமாதம் இதை மாத்திரம் பால் தாக்கல பாக்கணும் பாத்தா பாத்துட்டு போட்டுமே மேல போதே உத்தரபிரதேச போன ராமூர் கோவில் கட்ட போறாங்களா நீ ஒரு செங்கல் எடுத்து போட மூதேவி என்ன மேட்டர்னு கேளு சூலூர் பேட்ட நீங்க என்ன பண்றீங்க குழந்தை அழிச்சிட்டு ரயில போறீங்க குழந்தை அசந்த சமயம் பாத்து அவர் அங்கேயே விட்டுட்டு நீங்க மட்டும் திரும்பி வந்துருங்க சூப்பர் ஐடியாம அவன் குழந்த அப்பள போஷும் தெரியாம ஹிந்தியும் தெரியாம முழிக்க போகுது உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாது தெரியுமா கேட்டீங்க அடிப்படை கொள்கை என்ன தெரியுமா என்ன தொண்டர்கள் யாருமே ஹிந்தி கத்துக்கூடாது ஏற்கனவே ஹிந்தி தெரிஞ்சிருந்தா வறந்துட்டுதான் அரசியலுக்கே வரணும் என்னடா கட்சி தொண்டர்கள் யாருமே ஹிந்தி கத்துக்கூடாது ஆனா தலைவர்கள் ஹிந்தி படிச்சு டெல்லியில மினிஸ்டரா இருப்பாங்களா டெய்லி தமிழ்நாட்டு ஜனங்களை முன்னேறவே விடமாட்டீங்களா தலைவா இப்ப நீ என்னதான் சொல்ற சொல்றேன் இந்த ஐடியாலாம் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது காதிகா குழந்தைசாமிய வீட்டை விட்டு வெள்ள அனுப்புறதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன் என்ன ஐடியா அந்த ஐடியா சக்சஸ் ஆச்சுன்னா நீ நம்ம ரூட்டுக்கு வரணும் முதல்ல ஐடியா என்னன்னு சொல்லுங்க ப்ரௌன் சுகர் உங்க அப்பா அம்மா வந்து எங்கன்னு கேட்டா கும்போன லட்சி பாட்டியோட கள்ள காதல் குவைத்துக்கு ஓடிட்டாங்க அங்க கல்யாணம் பண்ணி இருக்க அப்படி சொல்லிடலாம் ஐடியா நல்லதா இருக்கு ஆனா பத்து கிராம் ப்ரௌன் சுகர் நாலாயிரம் ரூபாய் சரோனா சோர்ஸ் இன்றைய தங்கம் பலி மாதிரி கரெக்டா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன் வெண்ணெய் கலை ஏரியா உதவிட்டு நெய் கலை ஏரிய இந்த சூலூர் பேட்டியா ப்ரௌன் சுகர் எப்படி தலைவா பிரவுன் சுகர்னு இங்கிலீஷ்ல கேட்டா கிடைக்காது செட்டையார் போய் நாட்டு சக்கரன்னு கேளு அடே சார் நான் ஆளுநாள் வரேன் சார் சிவா பார்சல் நடந்து வருது ஒருவேளை மனித வெடிகுண்டா இருக்க போகுது பயப்படாதீங்க சார் ஆளுநாள் கொரியல் மட்டும் தான் அனுப்புறோம் இப்ப புதுசா ஊருக்கு யாரும் வழி தெரியாம கஷ்டப்பட சார் எங்க கொரியல்ல சொன்னா போதும் நாங்களே டோர் டெலிவரி பண்ணிருவோம் சார் நல்ல ஐடியாவா இருக்கு வெளியூருக்கு ஆளுங்களை கொரியர்ல அனுப்புறீங்களா ராதிகா என்ன வெளியூர் போறச்சு என்ன கூப்பிடாத நான் உன்னை கொரியர்ல அனுப்பிச்சிடுறேன் சார் உங்களுக்கு அட்ரஸ் தெரியலன்னா பார்சல் எனக்கு ட்ரீட்மெண்ட் போட கூடாது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சொல்லுங்க பார்சல பிரிங்க பார்சலே நடந்து வந்துருக்கேன் போட்ட லெட்டர் கரெக்டா வந்து சேர்ந்துதா கிடைச்சது பார்சல் பிரயாணம்லாம் சௌரியமா இருந்ததா ரொம்ப நல்லா இருந்ததுப்பா ஏமாக வந்துட்டா ஏமாக வந்துட்டா ஏமாக வந்துருக்கா ஆமா எனக்கு பேத்தி வந்துட்டா எனக்கு பேத்தி வந்துட்டா யோ நீ ஒரு அநாத இந்த சொன்ன எங்க குடும்பமே ஒரு அநாத குடும்பம் தான்ப்பா என் பொண்டாட்டி மூத்த பிள்ளையோட லண்டன்ல ஒரு அநாத ஆசிரமத்துல இருக்கா ஓ என் ரெண்டாவது பொண்ணு சிங்கப்பூர்ல ஒரு அநாத ஆசிரமத்துல இருக்கான் மூணாவது பையன் நியூயார்க்ல ஒரு அநாத ஆசிரமத்துல இருக்கான் எல்லாரும் என்னார அனாதைகளா எங்க குடும்பமே ஒரு அநாத குடும்பம் தான் மொத்தம் டாலர்ல சம்பாதிக்கிறீங்க குழந்தைசாமி நாங்க தட்டு எடுத்துட்டு உங்களை மட்டும் தான் அதுதான் கண்டவங்க தங்கக்கூடாது நான் உங்களுக்கு புள்ள அவ என்னுடைய பொண்ணு அப்பாவ உங்களுக்கு பேட்டி இல்லையா மகளே வாயார பாட்டின்னு ஒரு தர கூப்பிடுமா பாட்டியா பாட்டி என்ன படிக்க வச்சிருக்காங்களா பாட்டியா நல்லா கூப்பிடு பாட்டியா எனக்கு இப்படி ஒரு பேட்டியா எக்ஸ்கூஸ் உன் பேர் என்னமா கிட்ட வாங்க கிட்ட வாங்க ஒரு பேரா நீ பொது வாழ்க்கைக்கு வந்த ஒவ்வொன்னு முன்னுக்கு வந்துருவோமா கிட்ட வாங்க உங்க வார்த்தியா ஐம் ராதிகா ராதிகா பிரபாவதி அனாதை அவரை கடிக்க இன்னும் அனாதை வேற இதுக்கு என்ன காரணம் நீங்கதான் எல்லாத்துக்கும் பயல்ஸ் காரணமே நீதான் பயல்ஸ் காரணமா மூல காரணம் நோ பொலிட்ட கை துருது இருக்கு சிலையை காணும் போட்டியா துயிட்டு அது இப்ப தைவச்சல அதோட பேரு கோர்வெல் தேவி சரோஜா தேவி மாதிரி சொல்றீங்க பாச வருமானம் அஞ்சு லட்சம் ரூபாய் தலைவா ஆக மொத்தம் பாலிடிக்ஸ் பண்ணி துட்டு பண்ணிட்டீங்க பாத்துப்போமா பாத்துப்போம் ஓடுச்சேன் சூப்பர் பிகர் ஆகுது ஓடிச்சேன் ஒரே ஒரு வாட்டி கண்ணுல காட்ட கண்ணமா மின்னல் பிரபாவதி வெளியில வாமா உன்னை பாக்க யாரு வந்திருக்காங்க பாரு சூலூர் பேட்டையாரு வந்திருக்காங்க அவருடைய பாதுகாப்பு அதிகாரி வெட்டியா வந்து நிக்கிறாங்க லான ரசிகர்கள் வந்திருக்காக ஓடி வா என்னது பாருங்க அந்த சிரிக்கு இன்னொரு தடவை பாட்டியா போலவா இந்த சண்டைய பார்த்தா பாட்டி பேச்சு சண்ட மாதிரி தெரியலி சண்டை மாதிரி ஏய் இது வர இருக்கு அஞ்சுட்டு போடா பாட்டியா அதிகா என்னா என்னிகா மணி ஏழாவது இன்னும் பேப்பர் வரல பேப்பர் கார் என்ன வரலீங்க இப்படியா? சரி காபி கொண்டா இது வரேங்க கொஞ்ச விட்டா நீயே பிரிண்ட் பண்ணி கொண்டு இருக்கேன் எங்க காபி மறந்துட்டேன் நீயே காபி போட்டியா பேப்பர் வேணாம் நாளைக்கு படிச்சுக்கறேன் நீ நீ என்ன செய்ய காபி போ அது ஒண்ணு இல்ல தலை அவளுக்கு ஒண்ணு இல்ல என்ன மணி தாத்தா பேச்சு உறவா இப்படி சந்தேகப்படுற இதெல்லாம் செய்யற பாட்டி ஆயா ஆமா இப்ப காபி தந்த மாதிரி போனோம் சீக்கிரம் போய் டவல் எடுத்துட்டு வா எடுத்துட்டு வரேங்க நான் கொண்டு வரேன் ஒவ்வொரு வீட்லயும் இந்த துண்ட அழு காக்கவே முடியா நீ உனதுல செய்ய வேணாம் என்ன பாட்டு நீங்க கேட்டா கோப்பா கோப்பா கோப்பாவது கொள்ளு பாட்டி கொள்ளு பாட்டி நடத்தி கோபா கோபாங்க ராதிகா என்னமா இது அன்புள்ள அஞ்சு சுதாவை சந்தேகப்படுற மாதிரி நீ இப்ப மேல சந்தேகப்படுறீங்க பிரபாவதி யாரு உனக்கு பேட்டி எனக்கு கோப்பை கோப்பேனா கொள்ளு பேட்டி உனக்கு வெறும் பே பேட்டி. நீ வேணா பேப்பே அப்படின்னு கூப்பிடலாம் அவளுக்கு நீயே நானும் பாட்டிகள் ஜாக்கிர தலைவர சுகுமாரி மாதிரி பாத்தீங்களோ பாத்தீங்களா ஐயோ நான் பாக்கவே இல்ல ரொம்ப பழைய சீரியல் அது சிவா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் யாரும் நேற்று மெட்ராஸ் வந்திருக்காரா அவ்வளவுதான் அவர் கிட்ட உனக்கு சீக்கிரமா குழந்தை பறக்கணும்னு வேண்டிகிட்டேன் அவருக்கு சூரணம் உள்ளுக்கு சாப்பிடணுமாட்டு விழுந்துட்டா மயக்கப்பட்டு டாக்டர் எதுக்கு ஏன் எவ்வளவு சீரியல் பாத்துருக்கேன் டாக்டர் அம்மா சீரியல் பாத்துக்காங்களா அதை வச்சு வயிறாங்க பல்ஸ் பாக்குறாங்க அம்மா போற டாக்டர் எங்க வீட்டுல யாரும் அப்பா போறாங்க போறாங்களா யாரும் தெரியலன்னா யாரும் தானே சொல்லணுமா நான் இங்க இருக்கேன் கோஷ ஹாஸ்பத்திரில எட்டாம் நம்பர் வார்டு இருக்கேன் இங்கேதானே நீங்க தான் இருப்பேன் கல்யாணம் பண்ணிக்க போயே உனக்கு கேவலமா இல்லையா மரியாதையா சொல்லுடி இப்ப எதுக்காக கோவப்படுறீங்க கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைக்கு அப்பா யாரு ராஜிகா என்ன மாதிரி வாயு வைரமா இருக்கிற போட்ட இப்படி மிரட்டிட்டு இருக்கியே நாங்க கூடதான் வாயு வைரமா இருக்கோம் யாருக்கு என்ன முடியுமோ அது செய்யறாங்க எப்படியோ பசுபாத யோகானந்த சுவாமிகள் ஒரு நிமிஷம் என்ன விட்டு பசுபால யோகானந்த சுவாமிகளா சிசுபால யோகானந்த சுவாமிகள் உனக்கு சொல்ல வரல ஏன்னா உனக்கு அவர் தயவு தேவையில்லை அகந்தோ இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு எனக்கு தெரியணும் அவசரப்படாதமா குழந்தை புறக்கட்டும் அதுகிட்டயே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இல்லையா அதுக்கிட்டே அதுக்காக கேட்கணும் எனக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க செக்யூரிட்டி சூப்பா கிவா எடுக்க வச்சுக்க அவங்க கையில போயிடுச்சு எல்லாரும் கேட்டுக்கோங்க சிவா எனக்கு துரோகம் பண்ணிக்காரு அய்யோ அதனால சிவாவை நானும் சுட்டுக்கு போறேன் அய்யோ அம்மா ராதிகா என்னம்மா இது கிளைமேட்ஸ்ல பிரபாவத துப்பாக்கி இருக்கும் இருக்காது அப்புறம் உங்களை தான் எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன் இந்த வீட்டுல என்ன தவிர எல்லாரும் செட்ட ரா ராஜிகாவோட மனச மாத்தூர் பதினஞ்சு வயசு பையன தத்தெடுக்க போகும் போது சிவா தலைவரும் உங்ககிட்ட பெங்களூர் போறதா சொல்லிட்டு என கூட வந்தாரு நாங்க ரெண்டு பேரும் அநாடாசமத்துக்கு போற வேண்டியதான் குழந்தசாமிய பாத்தோம் எனக்கு மூணு பசங்க எல்லாரும் கார் பங்களான்னு வசதியா தான் இருக்காங்க ஆனா அவங்க பங்களாவில இந்த கழவன் தங்கறதுக்கு ஒரு மூலையில இடம் கொடுக்க அவங்களுக்கு மனசு இல்ல என்ன ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டாங்க மாசம் ஆறாயிரம் ரூபா பணமும் கொடுக்கறாங்க ஆனா இந்த பணத்துல வாழ்க்கை நடத்த நான் விரும்பல அதான் முதியோர் இல்லத்தை விட்டு வெளியே வந்தேன் அப்பதான் இவங்க ரெண்டு பேரையும் நான் சந்திச்சேன் பெத்த பிள்ளைங்களால விரட்டப்பட்ட ஒரு பெரிய வச்சு பிள்ளையே பெத்துக்க மாட்டேன்னு சொல்ற திருத்தலாம் நாங்க திட்டம் போட்டோம் கடைசிலையும் இப்ப துப்பாக்கி உன் கையில நாங்க மாட்டின்னு முடிக்கிறோம் வருங்கால மனைவிங்க வார்த்த வாயில வரவே வராது என்ன பண்றது அரசியல்வாதியா இருக்கான் சேர்த்து வச்சிருக்கிறேன் கூட்டணி ரெண்டே மாசத்துல காய்த்து விட்டுவேன் இப்படியேதான் பேசுவாங்க என்ன மன்னிச்சிருங்க துப்பாக்கி சுட்டுட்டு கேளு துப்பாக்கி கீழே போடுமா நோ இந்த துப்பாக்கிக்கு வேலை கொடுத்துக்கா இவன எல்லாத்துக்கும் அப்பா உன் நிறுத்தி வச்சிருக்கா நோ இவ்ளோ கேவலமா நம்பிக்கா இன உயிரோட இருக்கக்கூடாது நான் என்னையும் சுட்டுக்கு போறேன் ராதிகா சொன்னா கண்டு துப்பாக்கி போடு யோ செரிட்டி சும்மா ஐடியா இத்தனை நேரம் பேச வந்துட்டு அவங்க சுட்டுக்கு போறது சிரிச்சிக்கிறேன் அதான் குண்டா அது நெஜர் துப்பாக்கே இல்லங்குப்பாக்கி வச்சிருக்காரு பாதுகாப்பு கொடுத்த சரி ஏதோ கவர்மெண்ட்ல உனக்கு போலீஸ் அது வரைக்கும் சந்தோஷப்பட போலீஸே இல்லங்க தெரியும் நீதி என்ன அரசியல்வாதி ஜனங்களை ஏமாத்தினா அவங்களை ஏமாத்துறதுக்கு கூடவே ஒரு ஆள் வருவா புரியுதா சரிப்பா நான் புறப்படுறேன் எங்க ஏதோ இந்த கிழவுனால உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடிஞ்சது அதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் போயிட்டு வரேன் பாரு குழந்தைசாமி இத்தனை நாள் நீங்க குழந்தையா இருந்தீங்க இனிமே உங்களுக்கு நாங்க குழந்தைங்களா இருந்துட்டு போறோம் தான் எங்க அப்பா மாமனார் எல்லாரும் இருக்காருல்ல பேசாம இருந்துட்டு போங்க ஹரி டாடி இத நீங்க தானே திருப்பி திருப்பி சொல்றீங்க மம்மி அத பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்களா சொல்லுவாங்க சொல்லுங்க மம்மி என்ன மீங்க என்ன குழந்தை பெத்துக்கோ பெத்துக்கோன்னு சொல்றீங்க ஆனா மூணு குழந்தைங்க பத்தி இவரே முதியோர் இல்லத்துல தானே விட்டுருக்காங்க என்னோ இல்ல என்ன பேசுறேனி ஏதோ சில அறிவு கட்ட ஜன்மங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு பெற்றவங்களோட உறவை மதிக்காம புதியோஸ்ல விட்டுறாங்க எல்லாரும் அப்படி இருக்காங்க எவ்ளோ பேர் அப்பா அம்மாவோட கஷ்டமோ நஷ்டமோ இல்லையா இல்ல பெற்றவங்கதான் குழந்தைங்களை கை விட்டுறாங்களா ஒரு பெரிய ஒரு குடும்பம் ஒண்ணு சேர்ந்தவங்க இங்க வந்து உதவி செஞ்சிருக்காரு ஒண்ணுமே புரியாம இருக்கியா கிளைமேக்ஸ் ஏதாவது சொன்னா என்ன மன்னிச்சிருங்க நான் திருந்திட்டேன் அவ்ளோதான சொல்லணும் எப்பவுமே எக்ஸபஷன் ரூல் ஆகாது அதை தெரிஞ்சுக்க ஓகேயா கவலைப்படாதீங்க பத்தே மாசத்துல உங்களுக்கு ஒரு பேரனோ பேட்டியோ பெற்றுக் கொடுத்துறோம் என்னமா நம்ம வீட்டுல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா ஏ நம்ம கதையா மெகா சிரிலா முக்கூறு வாரம் மெகா சிரிவா ஏமா ஜனங்கள் சந்தோஷமா இருக்கிறதே உனக்கு பிடிக்காதா ஜனங்களை அழகு பண்ற பிசினஸ் எனக்கு தேவையே கிடையாது ஜனங்களும் சந்தோஷமா சிரிக்கணும் நாமளும் சந்தோஷமா சிரிக்கணும் அதான் நம்ம பாலிசி என்ன சொல்றீங்க து இது ஆறு கலைக்கூடம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தது அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுதி வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து